ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا محمد عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه واتباعه اجمعين ما بعد فيا عباد الله وسيك وعيا يا اولا بتقوى الله وقد قال الله تعالى في كتابه العزيز وفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الانسان بوالديه حَمَلَتْهُ أُمُّهُ وَهْنًا عَلَى وَهْنٍ وَفِصَالُهُ فِي عَامَيْنِ وَفِصَالُهُ فِي عَامَيْنِ انْشُكُرْ لِي وَلِوَالِدَيَّ إِلَيَّ الْمَصِيرُ آمَنْتُ بِاللَّهِ صَدَقَ اللَّهُ النَّذِيمُ وَصَدَقَ رَسُولُهُ النَّبِيُّ الْكَرِيمُ وَنَحْنُ عَلَى ذَلِكَ مِنْ الشَّاهِدِينَ والحمد لله رب العالمين ان رجلا اتى النبي صلى الله عليه وسلم فقال يا رسول الله اني اصبت ذنبا عظيما فهل لي من توبه قال هل لك من ام قال لا يا رسول الله قال هل لك من خال قال نعم அம்மாவின் திருநாமம் கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம் எல்லாம் என்னன்னு முறித்தாகட்டும் அல்லா சலாத்தனும் கருணையும் சலாமன்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் எம் உயிரிலும் மேலான கண்மணியா முகமது அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அவர்களின் சகாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மவர்கள் அத்தனைவர்கள் மீதும் அல்லாஹனது சாந்தியும் சமாதானமும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் உண்டாகட்டும் அல்லாவுடைய கட்டளை மேல மதித்து அல்லாவுடைய மாளிகையிலே கடமையான ஜுமாவுக்காக சமூகம் தந்திருக்கின்ற அல்லாவுடைய நல்லடியார்கள அல்லாஹுக்கு சுபகான உள்ளால் உள்ளபடி பயந்து தக்குவா செய்து வாழுமாறும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியுள்ளார்களோ அவைகளை மவுத்து வரை எடுத்து நடக்கும்படியும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எந்தெந்த கருமங்களை வாழ்விலே தவறு நடவுங்கள் என்று எச்சரித்துள்ளார்களோ அந்த விடயங்களையும் மவுத்து வரை தவறுந்து நடந்து கொள்ளும்படியும் முதலாவது எனக்கும் என்னை சேர்ந்தோர்களுக்கும் அப்பால் மூமிங்களான உங்களுக்கும் ஒசியத்தனும் அன்பு கட்டளை அன்புள்ளார் இந்திய துளியை அல்லா இரத்த துளியாக மாற்றி அந்த இரட்ட துளியை சதை கட்டியாக மீண்டும் மாற்றி நான்கு நாற்பது நாட்கள் கழிந்ததன் பின்னால் அந்த மாதம் நிரப்பமாக நமக்கு அல்லாஹ் உயிரையும் தந்து நமக்கண்டு நாலு விடயங்களையும் அல்லா ஏற்படுத்தி உலகத்துக்கு அல்லா நம்மை ஒரு ஒரு ஒன்பது மாத காலம் அந்த தாயுடைய கற்பரைக்குள் வைத்து நம்மை பாதுகாத்து தாயுடைய அந்த புறப்பு அந்த தாயுடைய அந்த ஏற்பாட்டின் பிரகாரம் அல்லா உலகத்துக்கு நம்மை பெற்றெடுக்க செய்தான் பெற்றெடுத்ததன் பின்னாலும் அல்லாஹ் நமது தாயை கொண்டு அல்லா நமக்கு இரண்டு வருஷங்கள் பாலூட்டினான் அந்த பெற்றோர்கள் மூலமாக அல்லா நமக்கு உபகாரத்தை ஏற்படுத்தினான் அடிப்படை கடமைகளாக நமது பெற்றோர்களுக்கு அல்லாஹ் நம்மீது செய்ய வேண்டிய பொறுப்புகளை அல்லா ஏற்படுத்தி நாம் பிறந்ததுமே நமக்கு தகுநீக்கு செய்து நமது காதுகளிலே அதானுடைய வார்த்தைகளை ஒழிக்க செய்து தொடர்ந்து ஏழாவது தினத்திலே நமக்கு ஒரு திருநாமத்தையும் வைத்து நமக்கென்று அக்கிக்காவையும் கொடுத்து நமது தலைமுடியை வலித்து நாம் ஆம் பிள்ளைகளாக இருக்கின்ற அக்காரணத்தின நமக்கு ஹத்தினாவையும் செய்து நமக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுத்து வளர்த்து இப்பொழுது நம்மை பெரிய ஒரு மனிதராக நமது பெற்றோர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் பிள்ளைகளாக இருக்கின்ற இப்பொழுது நாம் நாம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன நமது பெற்றோர்கள் பூமியிலே ஹயாத்தாக வாழ்ந்தாலும் சரிதான் அல்லது நம்மை விட்டு அவர்கள் மரணித்து போனாலும் சரிதான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதுதான் கருவாகும் காரணம் என்ன தெரியுமா இன்றைய காலம் இன்றைய காலம் நதியுனா இபராஹிம் அலைஹி சலாத் ஒசலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய அருமை மனைவியான அன்னை அம்மையாருடைய வாழ்க்கை சரிதை பற்றியும் அவர்களுடைய அருமை மகனான இஸ்மாயில் அலைகி சலாத்து அவர்களுடைய அந்த நமூனா பற்றியும் நினைவு கூர்ந்து விட்டு இப்பொழுது நமது நாட்டை நோக்கி அல்லாவுடைய வீட்டு விருந்தாளிகள் வந்து கொண்டிருக்கின்ற காலம் அல்லாவுடைய நல்லடியார்களே ஸ்ரீதேவிகளே அருமையான தந்தை இப்ராஹிம் அலகி சலாம் கணவனுக்கு சற்று மாறு செய்யாத அழகான ஒரு மனைவி அன்னை அம்மையார் பெற்றோர்களுக்கு வழிபட்டு நடப்பதாக இருந்தால் மூலமாகத்தான் நமக்கு பாடம் இருக்கிறது என்று எடுத்துச் சொல்லும் அளவுக்கு அபுல் ஆலமின் இஸ்மாயில் அலகி சலாத் குசாவுடைய பாடத்தை எல்லாம் நமக்கு கட்டி தந்திருக்கிறார் எனவேதான் நாளையாமத்து நாளையிலே சில பெற்றோர்களுக்கு அல்லா பிள்ளைகள் மூலமாக கொடுக்கிற சிறப்பு பெற்றோர்களுக்கெல்லாம் பிள்ளைகள் மூலமாக கொடுக்கின்ற கண்ணியத்தை பற்றி இஸ்லாம் நமக்கு சொல்லி தரும் பொழுது எங்க ரசூலுல்லு அலைகி வசல்ல வந்து யார் எனக்கு ஏதாவது வசியத்தை செய்யுங்கோ எனக்கு ஏதாவது நன்மையான கருமத்தை சொல்லி தாருங்கோ யாரோலாம் அதை நான் நோத்து வரைக்கும் செய்யணும் நாளையிலும் அதனுடைய பிரயோசனத்தை நான் காணணும் என்று கேட்ட சமயத்தில் எங்க ரசூலுல்லா சல்லு அலகி வசல்ல அவர்கள் கேட்டு வந்த அந்த பெற்றெடுத்த தாய் தகப்பர்கள் பூமியிலே யாரும் வாழ்கிறார்களா என்று கேட்டார்கள் அந்த சஹாபி சொல்லுகிறார் ஆம் என்று சொன்னேன் உடனே ரசூ சொன்னார்கள் உனது தாயையும் உனது தகப்பனையும் நீ பட்டிப்பிடித்து அருகே தாய் தகப்பர்களுக்கு பணிவுடை செய்வதிலே தான் அல்லாவுடைய சொற்கம் இருக்கிறது என்று கண்மணி நாயகம் எனக்கு சொல்லித் தந்ததாக அதற்கு முன்பு ஆகுத்தார்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் தவறானி என்கிற கிரந்தத்திலே நீங்கள் பார்க்க முடியும் அல்லாவுடைய நல்லடியார்களே தாய் தகப்பர்களை பட்டுப்பிடித்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு பணிவுடை செய்வதில் அல்லாவுடைய பொருத்தம் இருக்குது அவர்களுடைய துவாவுடைய வரக்கத்து பூமிகளை உங்களை சீரம் சிறப்போடு வாழ வைக்கும் பெற்றோர்களை அடைந்து அவர்களுக்கு பணிவுடை செய்து அவருடைய பொருத்தத்தை தராமலே ஒரு மனிதன் உலகத்தை விட்டு மரணிக்க வேண்டிய நிலை வந்துவிட்டால் அவன் அன் ரஹத் இல்லா அருளை விட்டு அவன் தூரமாகி விட்டான் என்ற கருத்தையும் எங்கள் ரசூல் ராஹூ அலேஹி வசல் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே பெற்றோர்களுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பை பிள்ளைகள் மூலமாக வழங்கியிருக்கிறான் பூமிங்களை அல்லாவுடைய நல்லடியார்கள உலகத்தில முஸ்லீம்களான நம்முடைய பிள்ளைகள் சிறு புராயத்திலே நம்மை விட்டு பிரிந்து செல்லிவிடுகிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு வயசுல ரெண்டு வயசுல பிறந்து நாலு மாசத்துல விழுகட்டியாக இந்த மாதிரி பள்ளி பருவம் பாலக பருவம் சிறு புராயம் தம் காலம் இப்படி வயதில் நிலைமை பற்றி வயசு காலம் அந்த வாழ்ந்துச்சு ஏறத்தாழ பதினாறு பதினேழு மாதங்கள் பூமியிலே அந்த குழந்தை வாழ்ந்தது ஒரு வஜமுடைய மாதத்திலேதான் அந்த மகன் இபிராகி மரணமானார் அழுதார்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் நாம் எல்லாம் கவலை அடைந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் தன்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒன்னரை வயசு பாலகனை கண்மணி நாயகம் அவர்களும் பறி கொடுத்தார்கள் படிக்கிறோம் சிறு பிராயத்தில் உள்ள முஸ்லிம் பெற்றோர்களுடைய பிள்ளைகள் பிரிக்கப்பட்டு விட்டால் தாய் தகப்பைகள் அல்லாக்குள் மௌத்திரத்தில் மலற்கில் என்னுடைய அடியானுடைய ஈர கொழுந்தை நீங்கள் இப்பொழுது பறித்து வந்திருக்கிறீர்கள் என்னுடைய அடியானுடைய பாசத்துக்குரிய செல்வத்தை நீங்கள் எடுத்து வந்திருக்கிறீர்கள் என்னுடைய அடியானை எந்த நிலையில் நீங்கள் கண்டீர்கள் என்று அல்லா கேட்பார் மலக்குள் மூத்து அவர்கள் சொல்லுவார்கள் நீ தந்தாய் நீயே எடுத்து கொண்டாய் என்ற வார்த்தையை சொல்லி அக்கவுர் இந்த சதமத்தில் ஊழாய் என்று சொல்வது போல பொறுமை என்பது முதலாவது தாக்கம் வரும் பொழுதுதானே அது கடைபிடிக்கப்பட வேண்டும் எனவே குழந்தை பறிக்கப்பட்டால் அபே ரஹ்மானே நீ தந்த நிரமத்தை நீயே எடுத்துக்கொண்ட பொறுத்து கொண்டார்கள் அல்லவா என்று அந்த மலத்துள் நோக்கி சொல்லும் பொழுது அல்லா சொல்லுகிறோம் அந்த பெற்றோர்கள் பொறுத்து கொண்டார்கள் அல்லவா பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா அதனால சொர்க்க ஒரு மாளிகை கட்டுங்கள் அந்த மாளிகைக்கு பைத்துள் ஹம் தண்டு பெயர் வையுங்கள் அந்த பைத் மாளிகையை மாளிகையை பெற்றோர்களுக்கு கொடுக்கின்ற சுரப்பை பற்றி கண்மணி நாயகத்தின் மூலமாக எடுத்து காண்பிக்கிறான் நாளை சுயாமத்தில இரண்டாம் சூர் மனிதர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள் தன்னுடைய புதை குழியில் இருந்து எழுப்பாட்டப்படுவார்கள் அந்த சமயத்திலே இந்த சின்னஞ்சிருசு பிஞ்சு உள்ளங்கள் வெளிப்பாட்டப்படும் சிகளுடைய முஸ்லீம்களுடைய சிகார்கள் சிறுமியர்கள் மரணித்து போனார்கள் அல்லவா அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள் அவர்கள் எழுந்து வந்து கண்மணி நாயகத்திலே கோப்பைகளிலே கேட்டல்களிலே அந்த மதுரமான நீரை என்ன செய்வார்கள் நிரப்புவார்கள் கையிலே காசா என்கிற கப்புகளை கோப்பைகளை எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்கள் அந்த முற்ற வழியிலே அந்த குழந்தைகள் அப்படி தன்னுடைய பெற்றோரை இனம் காண்பதற்காக வேண்டி தன்னுடைய பெற்றோரை தேடி தேடி வருவார்கள் அந்த சமயத்திலே அந்த குழந்தைகளுடைய குடும்பத்தார்கள் கையில் இருக்கின்ற அந்த பாணத்தை எப்படியாவது பருகிக் கொள்ள வேண்டும் ஏன் காரணம் அன்றைய நேரத்தில் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஒரு குவலை தண்ணீருக்காக வேண்டி பாடுபடுகின்ற உனக்கு சாச்சாவா இருந்தம் பாமாவா இருந்த நீ எனக்கு மச்சானா இருந்தா நீ எனக்கு தம்பியா இருந்தா நீ எனக்கு உறவுக்காரனா இருந்தா அப்படின்னு சொல்லி தன்னுடைய உறவுகளை சொந்தம் காட்டி உறவுகளை சுட்டிக்காட்டி குழந்தைகளுடைய கையில் இருக்கின்ற பானத்தை வாங்கிக் கொள்ள முயற்சி செய்வார்கள் நாங்க எங்காக்கு இறக்கமா பாசமா இருந்தோம் சின்ன வயசுல அல்லா எங்களை பறிச்சு எடுத்துட்டான் அதனால நாம இப்ப எங்க பெற்றோர்களுக்கு உபகாரத்துக்காக சாட்டப்பட்டிருக்கிறோம் எங்க உமா எங்க எங்க அப்படி சொல்லி தேடி கொண்டு வந்து கையில் உள்ள அந்த பானத்தை கோப்பைகளில் ஊற்றி தன்னுடைய தகப்பனுக்கு என்ன செய்யும் தெரியுமா தன்னுடைய தாயையும் தன்னுடைய தகப்பனையும் உன்னால பின்னால உன்னால பின்னால சுத்திக் கொண்டே இருக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது கண் சுல் உம்மாள் கலந்தத்திலே இமாம் அலிபு இசாமுதீன் ரஹமோத் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள் என்ன செய்யும் அல்லாவுக்கு என்ன செய்யும் நீதிமன்றம் விசாரிக்கப்படுகின்ற அந்த நேரத்திலே இந்த குழந்தைகள் அல்லாவிடத்திலிருந்து வாதாடும் யார் அப்படியா அல்லா எமது பெற்றோர்கள் நம்முடைய பிரிவை கொண்டு பொறுத்து கொண்டார்கள் பொறுத்த அந்த நல்லவர்களை நீ கண்ணியப்படுத்த எனவே அவர்களை எங்களோடு சேர்த்து அனுப்பிவிடு என்று அந்த குழந்தைகள் அல்லாவிடத்தில் சிபாரிசு பண்ணும் சில பெற்றோர்கள் பாவிகளாக வேண்டிய நிலை இருந்தால் சில பெற்றோர்கள் பாவிகளாக நிறுத்தப்பட்டிருந்தால் அல்லா சொல்லுவான் உனது தந்தை குற்றம் செய்தவனாக இருக்கிறான் உனது தாய் குற்றம் செய்தவனாக இருக்கிறாள் இதற்கு என்ன பரிகாரம் அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் உலகத்திலே பவறு தவறு தப்பு செய்திருந்தாலும் கூட நீ அப்பார் அல்லவா நீ மன்னிக்கிறவன் அல்லவா எவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்திருந்தாலும் கூட நீ அவர்களை பவைகளை பொருட்படுத்தாது மன்னிக்கிற ரூ ஆற்றல் நீ ரவா அவர்களை நீ மன்னித்து எங்களோடு சொர்க்கம் அனுப்பிவிடு இல்லை என்றால் எங்களோட நரகம் அனுப்பிவிடு என்று அந்த குழந்தைகள் உருக்கமாக அல்லாவிடத்தில் அழைத்து செல்லும் என்று சொன்னார்கள் பெற்றோர்களுக்கு வழங்கியிருக்கிறார் எனவேதான் சிற பெரியோர்களை பெற்றோர்களே நம்ம காலத்திலும் நம்ம பிள்ளைகள் என்ன செஞ்சிடும் சிறு வயசுல விழுகட்டுகளாக கொர மாசத்தில அஞ்சு மாசத்துல ஆறு மாசத்துல அது அப்படி என்ன செய்ய விழுந்துடும் சில பிள்ளைகள் என்ன செய்யும் வைத்துக்குள்ளையே மறுச்சு புறக்கும் வைத்துக்குள்ளையே என்ன செய்யும் குழந்தைகள் மறுச்சு சில பிள்ளைகளுக்கு பருவத்தில் எல்லாம் நம்ம பிள்ளைகள் மரணமாகிறாங்களே இந்த பிள்ளைகள் எல்லாம் நாளை கியாமத்தில் பெற்றோர்களுக்கு பாக்கியமாக நிறுத்தப்படுவார்கள் இந்த கருத்தை என்கிற சூழ்நா தள்ளவாகு வழங்கி வசல் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் உலகத்தில் நபிமார்கள் கூட குழந்தை பாக்கியங்களுக்காக தெரியுமா நபித் இருந்து எனக்கு நல்ல ஒரு மனமான ஒரு பிச்சலத்தை தந்து நாயனே என்று அதிகமாக துவா செய்வாங்க அல்லா ரபுல் நபித் துவாவை ஒரு நாள் கபூர் செய்தான் அவர்களுக்கு குழந்தையாக நபி அழகி சலாம் அவர்களை குழந்தையாக கொடுத்ததாக நாங்கள் வரலாற்றிலே படிக்கிறோம் ஏன் இப்ராஹிம் அலைவிசலாம் அப்பள்ள இல்ல மாடுகளை அறுத்து குருபான் கொடுக்கிறாங்க அவங்களுக்கும் சாரா நாய்க்கும் தான் குழந்தை கிடைச்சிச்சு அம்மையாருக்கும் இப்ராஜருக்கும் இடையிலே குழந்தையை கூட அறுத்து பழகிட நான் தயங்க மாட்டேன் என்று இப்ராஹிம் அலை வார்த்தையை சொன்னார்கள் அல்லா அந்த வார்த்தையை பரிசீலனை செய்வதற்காக வேண்டி கொடுத்தான் குழந்தையை அறுப்பது போல் அல்லா கனவில எடுத்து காட்டினான் குழந்தைய அறுப்பதற்கு தயங்கவில்லை அதற்கு பகரமாகல்லாம் உலகத்திற்கே பாடமாக உருகையா என்கிற ஒரு பாடத்தை எல்லாம் சொர்க்கத்தில் இருந்து ஒரு செம்மறி ஆட்டை எல்லாம் இறக்கி மிகப்பெரிய கட்டி தந்திருக்கிறான் இப்படி நம்பர்கள் கூட குழந்தை பாக்கியங்களுக்காக இயங்கியிருக்கிறாங்க அது அல்ல அரபு ஆளுவின் நாடிய மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு நேமத்து பூமி நல்லடியார்கள எல்லாரும் கல்யாணம் முடிச்சாங்க எல்லாரும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க யாருக்கும் சரி எல்லாருக்கும் கிடைச்சிருந்து சொல்ல முடியுமா சொல்லுவாங்க கட்டில் ஆடி தொட்டில் ஆடா விட்டு அர்த்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உலகத்துல உதாரணங்கள் சொல்லி கொண்டு போகலாம் சீரவிகள் எல்லாவுடைய நல்லதியார்களே கல்யாணம் முடிச்ச திருமணம் முடிச்ச தம்பதிகளை எல்லாரும் என்ன செய்றாங்க உள்ள பாக்கியம் இல்லையே குழந்தை பாக்கியம் இல்லையே ஒரு குழந்தை உருவாக்கிக் கொள்ள ஏதாவது முயற்சி இருந்தால் நல்லமே என்றெல்லாம் இந்த எத்தனையோ முயற்சிகளை நாம் உருவாக்குகிறோம் ஆனால் ஆலமீன் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் குழந்தை பாக்கியம் யாருக்கு யாருக்கு இருக்கும் என்பதுதான் அது அவனுடைய நாட்டத்தில் உள்ளது ரபுல் ஆலமீன் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு நியமத்தாகும் அந்த அடிப்படையிலே நமது பெற்றோர்களுக்கு நாம் பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம் நமது பெற்றோர்கள் பூமியிலே அயாத்தாக வாழ்ந்தாலும் சரிதான் நம்மை விட்டு மரணமானாலும் சரிதான் முதலாவது நமது பெற்றோர்கள் தகப்பனிலும் முதல் அந்தஸ்து கொடுக்கப்படக்கூடிய தெரியுமா முதல் உரிமை நமது தாய்க்கு தான் வந்து ஒரு நவித்தோழர் ஒரு சகாபி கேட்டார் யார்தா உமாவிலும் அப்பாவிலும் கூடுதல பணிவிடை செய்வதற்கு கடமை அப்படி கேட்ட பொழுது என்கிற சூழ்நாசல என்ன சொன்னாங்க தெரியுமா தாயுடுதான் சொன்னாங்க உமாடு சொன்னாங்க ரெண்டாவது தடவை கேட்ட பொழுது ரெண்டாவது உம்மாடு சொன்னாங்க மூணாவது தடவை அதுக்கும் தாயுடுதான் சொன்னாங்க நாலாவது சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா சூரத்துமான் பதினாலாவது அத்தியாச்சில் சொல்லுகிறான் சூரத்துல குமானுடைய பதினாலாவது வசனத்தில் சொல்லி தருகிறான் இன்சானை மனித குலத்துக்கு நாங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் கட்டளையிட்டு அவனை பெற்றெடுத்த தாய் தகப்பர்களுக்கு உபகாரம் செய்வதற்கு பணிவிடை செய்வதற்கு ஹிதுமத்து செய்வத மனித குலத்துக்கு மனித குலத்துக்கு நாம் கடமையாக வைத்திருக்கிறோம் எப்படி என்றா ஹமலத்து அந்த மனிதனுடைய சுமைகளை சுமந்து கஷ்டத்துக்கு மேலால் கஷ்டத்தை சுமந்து நம்மை பெற்றெடுத்தான் கீரவிகள் நல்லது யார்களே ஒரு புள்ள புறக்குது ஏறத்தால் அந்த புள்ளையுடைய பாரத்தை இந்த காலத்துல கணக்கு போட்டா சொல்லுவாங்க ரெண்டு கிலோவும் ரெண்டரை கிலோ ரெ முக்கா கிலோ மூணு கிலோ கிலோ உள்ள ஒரு குழந்தையை நம்ம என்ன செய்யறாங்க நம்ம கையில ஒரு மூணு கிலோ நாலு கிலோ பாறம் உள்ள ஒரு பொருளை தந்து இதாலு மணி நேரத்துக்கு கையில வச்சுக்கொண்டே இருக்கணும் சொன்னா நானும் நீங்களும் எத்தனை மணி நேரம் சுமப்போ அப்படி இருக்கிற நாம நம்ம தாய் கருப்பத்தில் ஒன்பது நிற மாசமாக சுமைக்கு மேல சுமைகளை சுமந்தால் அதை நாம் நினைச்சிட்டு பார்ப்போம் எல்லாவுடைய நல்லடியாகல தாயுடைய பணிவுடை தாய்க்கு செய்ய வேண்டிய கனி பணிவு மூன்று கடமைகளை சொல்லுவதற்கு காரணம் இதுதான் வளரு ஒரு விழாப்புறத்தில் இருந்து அடுத்த இடது விழா புரத்துக்கு நாம திரும்புற சமயத்தில் குழந்தை திரும்பணும் அல்லவா குழந்தை செய்யும் அங்கங்க திரும்பும் வளர் விழாப்புறத்தில் இருந்து இடது விழா புறத்துக்கு நாம் திரும்புற சமயத்தில் கர்ப்பத்தில் இருந்து மறுதிசைக்கு நாம் திரும்புற திசை நேரத்தில் அந்த தாய்க்கு ஏற்பட்ட வழி இருக்கிறதல்லவா சீரவிக நல்லடியார்கள உலகத்தில் ஹயாத்துள்ள வரைக்கும் நம்ம சுஜூதில இருந்து நம்ம தாய்க்கு துவா கேட்டாலும் போதாதுங்க நம்ம சுஜூதில இருந்து நம்ம தாய்க்கு நாம உலக ஹயாத்துள்ள வரைக்கும் கையேந்தினாலும் கூட ரப்படத்துல கையேந்தினாலும் கூட அந்த வழிக்கு ஈழே பெ கட்டத்தில தான் நம்ம தாய் நம்மை பெற்றெடுக்கிறான் வைத்தியர்களுடைய கருத்தில் நாங்கள் படிக்கிறோம் பொதுவாக கடந்த காலங்களில் பொதுவாக ஒரு கால்நூற்று அறுநூற்று ஆண்டுகளுக்கு முந்தி எங்க ஊர்களெல்லாம் பிரசவங்கள் நடந்துச்சு வீடு வாசல்கள் மருத்துவார்களை வச்சு என்ன செய்வாங்க ஒரு அம்பது ஆண்டுகளுக்கு முன்னால இலங்கையில கூடுதலான பிரசவங்கள் நடந்ததெல்லாம் வீடு வாசல் வைத்திய சாலைகள அப்படி நடக்கிற பிரசவங்கள்ல பிரசவங்கள் எல்லாம் அடிப்படையில ஆபரேஷன் அடிப்படையில தான் இது நிறைய ஆபரேஷன் அடிப்படையில வெட்டி எடுக்கிறதுக்கு லேசா சொக்கில் உள்ள சாமான கீழ்ச்சி எடுக்கிற மாதிரியா தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து நாம ஓட்ட போட்டு குழந்தை எடுக்கிறதே சொல்லுங்க பாக்கலாம் வைத்தியர்களுடைய கருத்து நாங்க படிக்கிறோம் இந்த கர்ப்ப பயிருக்க அல்லவா சுபகானல்ல அது ஒவ்வொரு தட்டுகளை கொண்டது ஒவ்வொரு அமைப்புகளை கொண்டது மேல தோல் அதுக்குள்ள சத அதுக்குள்ள எத்தனையோ எத்தனையோ படிகள் அதையும் தாண்டி தான் என்ன செய்யணும் அந்த தாயுடைய கர்ப்பத்துக்குள்ள என்ன செய்யணும் செல்லணும் அந்த கர்ப்பப்பை என்ன செய்யணும் கிழித்து எடுக்கணும் அதுக்கு பிறகு ஒவ்வொன்னா தச்சு கொண்டு வரணும் ஒவ்வொன்னா தச்சு கொண்டு வரணும் சும்மா ஊசி நூலால போட்டு தைக்கிற மாதிரி பிள்ளை எடுத்தாச்சு மறக்கத்தை சுட்டாச்சு கிடையாது சீரவிகள் நல்லா கட்டம் அந்த தாய்க்கு அதனால சொல்றீங்களே அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு காவிரிகளோட யுத்தம் செஞ்சு அந்த காவிரி வாழ்க்கை பலியாகிறாரு அவருதான் சகிதுன்னு நினைக்காதிங்க நல்லடியார்களே ால் உடைய குழந்தையை பெறுவதற்காக வேண்டி அவள் உசுருக்கு போராடி அந்த போராட்டத்திலே அவள் என்ன செய்கிறாள் தோத்து விடுகிறாள் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் உயிரை பறிகொடுத்து விடுகிறோம் என்று சொன்னாங்க சமயத்தில் அந்த தாய் அந்த வேதனை பட்டு தான் அனுபவித்திருக்கிறான் என்பதை நாம் மறந்துடாமாது அதனால தானே இந்த காலத்தில் மேற்கத்திய நாகரிகம் உள்ள நாடுகளில் பார்க்கலும் பெண்ணுக்கு பிரசவம் நடத்தும் சமயத்திலே கணவடையும் பக்கத்துல வச்சு கொண்டாங்க ஏன் தெரியுமா அப்படி சொல்லி அல்லாவுடைய சுமந்து அப்படி அல்லா குரானிலே சொல்லி இருக்கிற சமயத்தில் இதை விட உயர்ந்த வேறொரு வார்த்தை என்ன இருக்க முடியும் நல்லடியார்கள் பெடைய ரத்தையே உனக்கு பாலாக என்ன செய்கிறாள் ஊட்டுகிறாள் தன்னுடைய தன்னுடைய குழந்தைக்கு பாலாக ஊட்டுகிறாள் அதனால தாங்க தாய்க்கு அவ்வளவு பெரிய உரிமை பெற்றது மாத்திரம் பொறுப்பு முடியல தன்னுடைய குழந்தைக்கு என்ன செய்கிறாள் தன்னுடைய தியாகத்தை தன்னுடைய வல்லமையை தன்னுடைய முழு கவனத்தையும் தன்னுடைய குழந்தை கண்டே செலவழிக்கிறாள் தன்னுடைய ஆசா பாசங்கள் தன்னுடைய தனக்கு விருப்பமான ஒரு உணவு சாப்பிட ஆசையாக இருக்கிறது ஆனாலும் குழந்தைக்கு பால் ஊட்டுகிறோமே அவ்வாறு பால் ஊற்றுகிற காரணத்தினால் குழந்தைக்கு ஏதாவது நோய் வந்துவிடுவேன் என்பதற்காக சாப்பிடுவதை தடுத்துக் கொள்கிறாய் அல்லவா குழந்தைக்கு நீங்க பால் ஊற்றுறீங்க இத சாப்பிடீங்க அது குழந்தைக்கு ஆபத்து கஷ்டங்கள் வருமான நோன்பை கூட விடுவதற்கு அந்த அந்த பெண்ணுக்கு அனுமதி எல்லாம் கொடுத்திருக்கிறான் ஏன் பிள்ளைய பயந்ததற்காக வேண்டி எல்லாவுடைய நல்லடியார்களே இப்படி எல்லாம் தாய்க்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்க கூடாதா நீ நன்றி செலுத்தி நாயனான தாய் தகப்படை செய்யப்பா இளை எல் நீ வர இருக்கிற நிச்சயமாக உலகத்தில் பெறுவோம் சொற்கான கால்பாத செய்வதீஸ் கந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாயகம் வசல் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜி நபமியிலே வீட்டில் இருக்கிறார்கள் சகாபாக்கள் எல்லாம் கண்மணி நாயகத்துக்கு முன்னாள் சூழ்ந்திருக்கிறார்கள் அத்தா அந்த மனிதர் சொல்ற பாவத்தை செஞ்சிட்டேன் அல்லா என்னுடைய அப்படி என்ன பாவம் சொல்றாரு பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன் அதற்காக நான் வருந்தி இப்ப நல்லாவிடத்துல அப்படி பொழுது கண்மணி நாயகம் அவங்க சொன்னாங்கன்னு தெரியுமா உம்மின் உனக்கு உமா இருக்கிறான்னு கேட்டாங்க அந்த மனுஷரை பார்த்துல்லா சலாசன் கேட்டாங்க உனக்கு உமா இருக்கிறா உன்ன பெத்தாளா அப்படின்னு கேட்டாங்க கால அந்த மனுஷந்தா எங்கே திருப்பி கேட்டாங்க உங்க உம்மாவோட கூட பிறந்த சகோதரி மாதிரி இருக்கிறாங்களா சாட்சி இருக்கிறான்னு கேட்டாங்க உங்க அம்மாவோட கூட பிறந்த சகோதரி சாட்சி இருக்கிறா பெரியமா காலத்து சொன்ன உோட கூட பிறந்த புறவிமாருக்கு உனக்கு சாட்சி பெரியம்மா யார சரி இருக்கிறாங்களா சொன்ன பொழுது அவர் சொன்ன சூழலா என் உம்மாவோட கூட பிறந்த புறவிமா இருக்கிறாங்க அப்படி சொன்ன உடனே சரவதாசன் சொன்னாங்க தெரியுமா நீ உபாரம்மாக்கு நம்ம தாய்க்கு சமமாக அல்லாஹ் இன்னொரு அந்தத்தை வழங்கி இருப்பது யாருக்கு தெரியுமா தன்னுடைய தாயோடு கூட பிறந்த ஜீவனுக்கு ரசூ இன்னொரு உங்க உமாவோட கூட பிறந்த சகோதரி இருக்கிறார் நாம என்ன பணி விடை செய்கிறோமோ அதை எங்க பாப்பாட நானா பெரியப்பாவுக்கு செய்யணும் எங்க பாப்பாட தம்பி சாச்சாவுக்கு செய்யணும் அதுதான் நம்ம இல்லையே இந்த காலத்துல வழக்கு பேசுற யாருக்கும் யாருக்கும் தெரியுமா உமாக்கும் பேசும்பா மகனும் எதிரி நமக்கு எதிரி எங்கே இருந்து வருகிறான் மேல வந்து குண்டு போடுறவன் பெரியம்மா அவதான் எதிரி நமக்கு வில்லன் நம்ம பெரியப்பா நமக்கு எதிரி நம்ம சாட்சா இதுதான் உலகத்துல வந்து காரணம் என்ன தெரியுமா எங்க அப்பாட சொத்த பங்கு போடுற விஷயத்துல அவங்க அடிச்சுக்கொண்டானுள் நான் தம்பி அடிச்சுக்கொண்டானு சரியா இப்ப பரம்பரைக்கு என்ன அந்த அந்த கோபம் நீடிக்கிறது அப்பாட சொத்த பங்கு போடுற விஷயத்துல பிள்ளைகள் என்ன செய்வோம் மூத்தவர் கொலப்படி பண்ணி தரம் அதுக்காக என்ன செய்யற பின்னால உள்ளவங்க எல்லாம் மூத்தவரை பாக்குற அபூஜக மச்சான் நாட்டும் அபூஜக மச்சான அவரை பாக்குற அவட பறவையெல்லாம் பாக்கிறேன் உண்டு என்பதை நாம் மறந்துடுதாகாதுல வந்து ஒரு சகாபி கேட்கிற யார சூழலாம் எங்க வாப்பா மறுமணம் செய்து கொண்டார் எங்க வாப்பா மறுமணம் செய்து கொண்டார் எனக்கு ஒரு சாட்சி என்கிற உறவு பெண் வந்திருக்கிறாள் ஆனால் அந்த பெண் எனக்கு அநுயாயம் செய்கிறாள் யாரும் குடும்பத்தை விட்டு தனித்து வளர்த்துமா என்ன அவங்களுக்கு உபகாரம் என்று கண்மணி நாயகம் கற்று தன்னாங்க நெல்லடியார்களே அந்த சூழ்நா கேட்டாங்க நீ நீடைகள் மரணம் ஆகிவிட்டால் பிள்ளைகளான நீங்க உங்க உமாக்கு செய்யக்கூடிய அஞ்சு கடமை ஒன்று நிறைய துவா கேட்கணும் அதனால தான் ஒவ்வொரு தொழுகையின் பொழுதும் நாம் என்ன செய்கிறோம் தொழுகை முடிந்து தொழுகைக்கு பின்னாலுமா கமா ரப்பி சவீரா என்கிற வார்த்தையை நாம் உச்சரிக்கிறோம் யாருக்காக நம்ம பெற்றோர்களுக்காக வேண்டி எனவே முதலாவது கடமை நம்ம தாய்க்கு நம்ம தகப்பெலுக்கு செய்யணும் அல்லாவிடத்தில் பாவமன்னிப்பு தேடணும் மூன்றாவது உமா ஏதாவது வசிய செஞ்சுட்டு போனா இந்த பாடசாலைக்கு இதை கொடுங்கோ இந்த மதராசாவுக்கு இதை கொடுங்க இதை கொடுத்துடுங்க இந்த குடும்பத்துக்கு இதை செஞ்சு வச்சிடுங்க நிறைவேற்றி வைப்பதும் தாய் தகப்பர்களுக்கு பிள்ளைகள் செய்யற கடமை என்று சொல்லி தந்திருக்கிறது நாலாவது வைக்காமு சதீகராமு சதீக எங்க உமாட நண்பர்கள் நம்பிகளை பாங்களை கூட்டாளிமாறு அவங்கள சங்கை பண்ணுவதும் கூட்டாளியா இருந்தாங்களோ எங்க உமாவோட யார் யார் நன்பிகளா இருந்தாங்களோ அவங்கள நாம் என்ன செய்யணும் சேர்ந்து நடக்கணும் நம்ம குடும்பத்தில் ஏதாவது நல்லது கட்டணம் நடந்தால் அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும் அழைப்பு கொடுத்து அவங்க அந்நியவர்களா இருந்தாலும் சரிதான் அவங்க அந்நியவர்களா இருந்தாலும் சரிதான் எங்க வாப்பாட கூட்டாளி எங்க உம்மோட கூட்டாளி நாம் என்ன செய்யணும் அவங்கள கண்ணியப்படுத்துவதும் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை ஒன்று ஐந்தாவது லா சூசல் இல்லா விகிமா எங்க வாப்பாட குடும்பத்தையும் எங்களோட உமோட குடும்பத்தையும் நாம சேர்ந்து நடக்கணும் எங்க வாப்பாட குடும்பத்தை எங்களோட உமாவோட குடும்பத்தை நாம துண்டித்து நடந்தா அநியாயம்ள்ளியாக நாம் தெரிஞ்சு செயல்படுவோம் ஒவ்வொரு மரணமாகி விட்டால் அவங்களுக்காக துவா செய்யும் குறிப்பா அவனோட கபுகளை போய் தியாரத்து செய்யணும் சொல்லு சொன்னாங்க உங்களோட வாக்காட கபர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்மணி நாயகம் ஏதோ நாங்க வருஷத்துல போறோம் நாம பிறந்தாளை அஜி பெருநாளைக்கும் இன்னைக்கு மட்டும்தான் போற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போகணும் சீரவிகள் நல்லடியார்களே அங்க போய் நாம் என்ன செய்யணும் நம்ம தாய்க்கு நம்ம தகப்பனுக்கு துவாக்கல் செய்யணும் விஷ்ணுகுமார் செய்யணும் போன நல்ல அந்த பதவிகளை பெற்றுக் கொள்வதற்கும் நமது பெற்றோர்களோடு சேர்த்து அல்லா அரபு வாழை வைப்பதற்கும் அல்லா அரபுகளை நமக்கு பிரயோசனமானே எங்களை நீ கவுள் செய்திருக்கிறாய் ரஹமான பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய யார் யார் பூமியில ஹயாத்தா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ ி வச்சு எந்த பிள்ள குட்டிகளான அவட பேரம்பேத்திகளுடைய சந்தோஷங்களை எல்லாம் கண்டு மகழ்வதற்கு நமது பெற்றோர்களுக்கு பாக்கியத்தை கொடுத்து ரகமானே எங்க தாயுடைய துவாவுடைய பறக்கத்தை எங்களுக்கு தாரகமானே எங்க தகப்பனுடைய துவாவுடைய பறக்கத்தை தாயா நாங்க நிழல்ல வாழ்றதுக்காக வேண்டி எங்க பெற்றோர்கள் வெயில கஷ்டப்பட்ட ஜீவங்கள் பிரபு நாங்கள் சோக்கில கை வைப்பதற்காக வேண்டி நம்ம பெற்றோர்கள் சேர்த்து கால் மிதிச்சவங்க ரகமானே நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்காக நமது பெற்றோர்கள் அவங்களுக்கு உயர்வை கொடுத்துடுவாயாக சிறப்பை கொடுத்துடுவாயாக பெற்றோர்கள் வாழ்கின்ற வலிமுறைகளை சொல்லி தங்க ஜீவங்கள் யாரோ அவங்களுக்கு பிரயோசனமாக்கிடுவாயாக நாங்க மூத்தாததன் பின்னாலும் எங்கட பிள்ளைகள் எங்கட ஜனாதாட்டுவதற்கும் எங்க பிள்ளைகள் எங்கட ஜனாதை கவன் செய்வதற்கும் எங்கட குடும்பங்கள் எங்களை சுமந்து சென்று எங்களை பிள்ளைகள் எங்களை தொல்வித்து கபடுக்குள்ளே வைத்து புடிபடி மண் போர்த்தி பாக்கியத்தை தந்துடுறேன் உயர்வை சிறப்பை பிள்ளைகளை கொண்டு இம்மையிலும் அருமையிலும் எங்களுக்கு கண்ணியத்தை தந்துடுறேன்